வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் விருந்தினர்கள் வருவது மகிழ்ச்சியை தான் கொடுக்கும் ஏனோ பல காரணங்களால அல்லது இந்த அவசர உலகத்துல விருந்தினர்கள் வருவதாக விரும்புவதில் வைப்போம் என்ன காரணம் நாமே ஓடிக்கொண்டிருக்கிறோம் இதுல விருந்தினர்களை எங்க போயி கவனிக்கிறது அதுக்கு எங்க நேரம் அப்படின்ற புலம்பல் தான் இன்றைக்கெல்லாம் அதிகமா இருக்கு ஆனால் விருந்தினர்களை நாம் வரவேற்று அவர்களுக்கு அன்போடு உபசரிக்கணும் அதுவும் ஏனோ விருந்தினர்கள் வந்துட்டாங்க அவங்களுக்கு ஒருவேளை உணவளிக்கணும் அப்படிங்கிறது இல்லாம முகமலர்ச்சியோட அன்போடு நம்ம வந்து அவங்களை உபசரிக்கணும் நான் என்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு அடிக்கடி செல்வதுண்டு அவர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுல தினமும் சண்டை போட்டுட்டு ஒரு ஒற்றுமை இல்லாம இருக்கக்கூடிய சூழல் ஆனால் விருந்தினர்கள் யாராவது வந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு இடையான சண்டையெல்லாம் மறைஞ்சிருங்க மறைஞ்சிட்டு ரொம்ப அன்போட வரவேற்று நாம் மகிழும் வகையில நமக்கு விருந்தளிப்பாங்க கொஞ்சம் கூட வந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு தயக்கம் அதெல்லாம் இருக்காது இன்னும் சொல்ல போனால் விருந்தினர்கள் போயிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டையே வராது அதற்கான காரணம் என்ன அப்படின்னா விருந்தினர்களை அன்போடு உபசரிச்சா வீட்டுல மகிழ்ச்சி வரும் வீட்டுல மகிழ்ச்சி வலியுறுத்தி ஐயன் வள்ளுவர் சொல்லும் பொழுது யார் ஒருவர் தம் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை முகமலர்ச்சியோடு வரவேற்று விருந்தளிக்கிறார்களோ அந்த வீட்டுல திருமகள் குடியிருப்பட திருமகளுக்கே பிடிக்கூடிய விருந்தினர்கள் வந்தவங்களை சும்மா அனுப்ப கூடாது அப்படின்னு ஒருவேளை சாப்பாடு போட்டு அப்புறம் அவங்க போக விருப்பம் இல்லைனா கூட அப்புறம் இன்னைக்கு கடைசி இப்ப வந்து உங்களுக்கு ஆறு மணிக்கு அதை விட்டுட்டா நாளைக்கு தான் பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் போங்கன்னு சொல்லாமல் சொல்கிறது இந்த மாதிரியான பழக்கத்தையெல்லாம் நம்ம கைவிட்டுட்டு நம்மளுடைய இன்முகத்தை கண்டு நம்மளுடைய முகமலர்ச்சியை கண்டு திருமகளே நம்மை தேடி வரக்கூடிய அளவுக்கு நாம் வந்து விருந்தினர்களை உபசரித்து பழம் என்னதான் காலம் மாறினாலும் சரி என்னதான் வாழ்க்கையினுடைய ஓட்டம் ஓட்டத்தினுடைய வேகம் அதிகரித்தாலும் சரி நம்முடைய நம்முடைய அடிப்படையை வாழ்வியல் நெறியையும் நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் அவ்வாறு பின்பற்றும் போதுதான் நம்மை தொடர்ந்து வரக்கூடிய தலைமுறையினரும் நன்றாக வாழ முடியும் திருக்குறள் அறுத்துப்பால் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண் எண்பத்தி நாலு அகணமருந்து செய்யால் உறையும் முகநமருந்து நல்விருந்து ஒம்புவான் இல் மீண்டும் குரல் அகணமருந்து செய்யால் உரையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி